ابو عبد الرحمن خالد அவரும் போர் புரிந்தவராவார் மேலும் போர் புரிபவருக்கு அவரது குடும்பத்தார் விஷயத்தில் நல்லவற்றை ஒருவர் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவராவார் என நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு நான்கு மூன்று முஸ்லிம் ஒன்று எட்டு ஒன்பது ஐந்து